ஓம் நமோவிதையத்திருஷிபோ மஹோ நமோ குருப்பலவரப்போமீ ஆய மமாநீ ோத்தோோமிணிபம் மாமாிரோ santu அனராமஸ் மே அமன உஷத்சுதர்மா முதல் முதல் மந்திரத்திலிருந்து அஞ்சாவது தாவவிஜித்தம் சேத்பூயுமிரீ கம்ஸ்மர்தி எதன்வேம்ஜிஞ்மி தாவே அமன் பிளிவீ समाहिते அந்தரேவ் வாயுச்ச சூரியாச்சிரியுன்னாஸ்தாஸ் தமின்சமா सर्वेच ூயு அேதிமபும்மாரிவேதைத்தஜரா सतेवा हन्यते सत्यं ब्रह्मपुरं தித்த ब्रह्म कामा சேத மத்துர் பாச சத்தியா சே பிரஜா அன்வவிசந்திசன மாவனோபீவத் மந்த அதிகளுக்கு செய்வதற்காக இன்னும் சொல்ல போன ஆத்மா பிரம்மன் ஒன்றுங்கிற ஐக்கியத்தை உபதேசிப்பதற்காக அதற்கு பக்கத்தில் இருக்கிற உபாசனையை உபதேசிக்கிறது ஜீவபிரம்ம ஐக்கிய ஞானத்தை பெறுவதற்காக ஜீவ பிரம்ம ஐக்கிய உபாசனையை உபதேசிக்கிறது இதெல்லாம் ஞானம் இல்லாட்டாலும் ஒரு பாவனை இருந்துருக்கோம் அப்புறம் அந்த பாவனையை ஞானமாக்குறது சுலபம் இல்லாட்டாலும் புரிஞ்சுதோ புரியலையோ அந்த பாவனை மெயின்டைன் பண்ணிட்டு அந்த பாவனை சத்தியம்ங்கிற ஞானத்தை கொடுக்கறது சுலபம் ஆயிடும் ஆக உபனிஷத்தை சொல்லி சரீரத்துக்குள்ள ஹுதயத்தை சொல்லி அந்த ஹிரதயத்துக்குள்ள ஆகாசம் இருக்குது அந்த ஆகாசத்தில் பிரம்மன் இருக்கார் இல்லாட்டி ஆகாசமாகவே பிரம்மன் இருக்கார் இந்த ஆகாசத்தில் எப்படி எல்லா வஸ்துக்களும் ஆகாஷத்தில் இருக்கோ அப்படி இந்த ஆகாஷ ஹ்தயாக்காசத்துலேயும் அந்த வஸ்துக்கள்லாம் இருக்குது அண்டத்தில் இருப்பது பிண்டத்திலும் இருக்கிறது இந்த ஆகாஷத்துக்கும் அந்த ஆகாசத்துக்கும் பிளவு கிடையாது இந்த ஆகாசமும் அந்த ஆகாசமும் ஒரே ஆகாஷம்தான் ஹார்தாக்காசம் தஹராகாசமும் इंगे இருக்கிற பாஹ்யா காசமும் இல்லாட்டி இன்னொரு பாஷை சொன்னால் அந்தராகாசமும் பகிராகாசமும் ஏகாக்காசா அபின்ன ஆகாஷா பகிர்ல வெளியில இருக்கிற ஆகாசமும் உள்ளுக்குள்ள இருக்கிற ஆகாசமும் வேற வேற கிடையாது அப்படி சொல்லி ஆகாசத்தில் சமாதானம் பண்ண வைக்கிறது ஆகாயத்தில் மன ஒருமுகப்பாட்டை கொடுக்கிறது அந்த ஆகாயத்தில் எல்லா தத்துவங்களும் இருக்கின்றன எல்லா வஸ்துக்களும் இருக்கின்றன சரி அந்த ஆகாசம் அழிவதில்லை அந்த ஆகாசம் அழிவதில்லைன்னு சொன்ன புரிஞ்சுக்கணும் அந்த இடத்துல பிரம்மன் ஆகாசமாக இருக்கிற அந்த பிரம்மன் அழிவதில்லை சிதாகாசுவரூபமாக இருக்கிற அந்த பிரம்மன் சிதாகாசங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்தல உபனிஷன் இந்த ஜடாக்காசம் அழியும் அழியாது ஏன்னா ஜடாகாசத்துக்கு உற்பத்தி சாஸ்திரத்துல சொல்லி இருக்கிறதுனால ஜடாக்காசத்துக்கு அழிவு உண்டுன்னு புரிஞ்சுக்கணும் நம்மளால அதை அனுபவிக்க முடியாட்டாலும் சுசுப்தியில ஜடா காசத்துக்கு அவகாசம் இல்லை ஆனா காசம் இருக்கு சிதாகாசத்துலதான் ஜடா காசம் ஒடுங்குகிறது கட்டோபனிஷத்துல ஒரு மந்திரம் இருக்கு அதை யோசிக்கிறேன் நம்ம ராத்திரி தியானத்திலே சொல்றோம் ஜெகத் பிரதிஷ்டா சர்வத்திராங் வந்துடுது மனசு மந்திரம் எச்சேத் வாங் மனசினி தத் எச்சேத் ஆத்மனி ஷாந்த ஆமன மக்தேத் தேத் யே மனசித் அதாவது மனசு அதில் ஒடுக்கு தேத் ஷாந்த ஆமன்தமன மக்தேத் தேத் யே மனசி பிரச்சேத் ஜான ஆத்மத் மகதி நேத் தேத் ஷாந்த இதுக்கப்புறம்தான் உத்திஷ்டத ஜாகிரத அதாவது வாக்கையும் மனசையும் எச்சேத் வாங் மனசி வாக்கை மனசில் ஒடுக்கு எச்சேத் வாங் மனசி பிராஜ்நா தத் எச்சேத் ஞான ஆத்மனி ஒடுக்கு விஜானத்தை சமஷ்டி சமஷ்டி சூஷ்ம சரீரத்தில் ஒடுக்கு சமஷ்டி சூர சூக்ம சரீரத்திலேருந்து பிரம்மன்ல ஒடுக்குன்னு சொல்லி வரும் எச்சேத் வாங் மனசு நீ எச்சேத் இது வந்து முதல் அத்தியாயம் மூணாவது வள்ளி பதிமூணாவது மந்திரம் மூணாவது வள்ளி பதிமூணாவது மந்திரம் கட்டோபனிஷன் எல்லாத்தையும் அதில் ஒடுக்கணும் நிதித்தியாசன கிரமம் இது वांग எச்சேத் வாங் மனசி பிரா தேத் ஜான ஆத்மத்மன்த்தேத் சமஷ்டி தேத் ஷாந்த ஆமனையிலையும் படிச்சிருக்கோம் இந்திரிபர அர்த்தே பரம் மன இணை பராணியாந்திரிபரம் மன மனசு பராபு யோ புதே பர து சா அப்படியே கடோபனிஷத்துல இருக்கு அர்த்தியராத்மா மகான் பர மகம் அத்தம் அவருஷ் பரஷா நம்ச்சித் சா கா எதுக்கு இதெல்லாம் சொல்றோம்னா எல்லாம் இதில் தான் சமாஹித்தமாக இருக்கு இந்த சைத்தன்யத்தில் சைத்தன்ய ஸ்வரூபமான பிரம்மன் இவனுக்கு புரியலை சரி குரு சொல்கிறார் சாஸ்திரம் சொல்கிறது நான் ஒத்துக்கிறேன் புரியலை ஆனால் அந்த சப்தத்தையே கேட்டு பாவனை பண்ணுறான் ஆக ஐக்கியத்தை பாவனை பண்ணுறதும் உண்டு ஐக்கியத்தை ஞானமாக்கிறதும் உண்டு ஞானத்தினால்தான் மோக்ஷம் பாவனையினால் மோட்சம் இல்லை பாவனையினால் ஒரு ஆபேட்சிக்க மோக்ஷம் கிடைக்கலாம் அல்லது கிரமமுக்தி கிடைக்கலாம் நிம்மதி நிம்மதியோட அளவு கூடிண்டே போகும் பிரச்சனைகள் குறையும் அதுதான் நம்ம ஆபேட்சிக மோக்ஷம்னு சொல்கிறோம் நிம்மதி இன்க்ரீஸ் ஆகிண்டே போகும் விந்தியை விட எப்போ விந்தியை விட சஞ்சலங்கள்லாம் குறையும் அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது அதையே அப்படி அர்த்தம் பண்ணிக்கலாம் தப்பு கிடையாது ஆஹா இங்கே இந்த இப்போ நம்ம படிக்கிற இந்த ஆறு ஆறு பாகங்களும் ஆறு செக்ஷனும் பாவனையாக சொல்லப்படுது பார்த்தா யோ விசாரம்னா அது ஞானம் ஆயிடும் ஆனால் இங்கே பாவனா ரூபமாக இதுதான்ப்பா ஆத்மா ஓ அதான் சரி அவ்வளோதான் அது நான்கிறது எப்படின்னு புரியாது புரியாட்டாலும் சரி இதுதான் ஆத்மா இதுதான் பிரம்மன் நான் தான் பிரம்மன் ஆனால் நான்தான் பிரம்மன்கிறது புரிஞ்சு சொல்றான்னு சொல்ல முடியாது பாவனை பண்ணுறான் அதுக்கப்புறம் தெளிவாக இந்த உண்மை விளங்கும் விசாரம் பண்ண பண்ண இந்த உண்மை விளங்கும் ஆக இதை பார்த்துட்டோம் நேற்றுக்கு இந்த பிரம்மனுக்கு எட்டு குணங்கள் சொல்லப்பட்டது அதில் ஆறு குணங்கள் நிர்குண லட்சணம் ரெண்டு குணம் அதாவது இது வந்து சகுணம் சத்ய காமாக சத்ய சங்கல்பாக சங்கராச்சாரியர் சொல்கிறார் படத்தில் வரைஞ்சிருக்கிற மாடு மாதிரிங்கிறார் சித்திரகுவத்து இந்த சத்தியசங்கல்பமும் சத்தியகாமமும் ஈஸ்வரனுக்கு வாஸ்தவமாக கிடையாது ஸ்வதமாக ஸ்வத்தமாக அவனுக்கு சத்தியகாமமோ சத்தியசங்கல்பமோ கிடையாது ஏன்னா ரெண்டாவது வஸ்து இருந்தால் தானே காமத்துக்கும் சங்கல்பத்துக்கும் ரெண்டாவது பொருள் இருந்தால் தானே ஆசைப்படுறதுக்கும் சங்கல்பம் பண்ணுறதுக்கும் தித்தியமான வஸ்துவே இல்லாத போது சங்கல்பமோ காமமோ எப்படி பண்ண முடியும் அதுதான் விஷயம் அப்புறம் அடுத்தது என்னென்ன சரி சங்கராச்சாரிய சொல்றார் யதோக்த லக்ஷணம் ஏவம் ஆத்மா விக்னேயா இப்படி சொல்லப்பட்ட ஆத்மாவை அறிய வேண்டும் எப்படி பாருங்க நிறைய இடத்துல இந்த வார்த்தையை சங்கராச்சாரிய சொல்றார் குருபியா சாஸ்திரத குருவினிடம் குருமார்களிடமிருந்தும் பகுவச்சனத்தில் போட்டார் குருமார்களிடமிருந்தும் சாஸ்திரங்களிடமிருந்தும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆத்ம சம்வேத்யத்தையா இந்த பிரம்மனை ஆத்மாவாக தெரிந்து கொண்டு ச ஸ்வாராஜ்ய காமேகி தன்னுடைய யதார்த்த ஸ்வரூபத்தை விரும்புபவர்கள் சுவாராஜ்ய காமேகின்னு போட்டார் ஸ்வராஜ்யத்தை அடைய விரும்புகிறவர்கள் ஸ்வராஜ்யம்னா மோக்ஷம் நம்முடைய ஸ்வராஜ்யம் மோக்ஷம் சொல்கிறார் என்னது இந்த சுயராஜ்யம் எங்கள் பிறப்புரிமை திலகர் தானே சொன்னார் ஸ்வராஜ்யம் எங்களுடைய பர்த் ரைட் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் எங்களுடைய பிறப்பு உரிமை அது மாதிரி நாம் எல்லோரும் உண்மையிலேயே மோட்சம் ஆனோதி ஆனோதி மனசஸ்வதி தன்னுடைய பிரக்காஜ் ஆத்மைத்திய கே ஸ்வராட் அப்படின்னு பேர் அஹரு சாஸ்திரச்ச குருமார்களிடமிருந்தும் சாஸ்திரங்களிடமிருந்தும் இந்த உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் மோக்ஷத்தை விரும்புபவர்களால் நச்சேத் விஜாயத்தே கோ இதை தெரிந்து கொள்ளவில்லை என்றால் என்ன தோஷம் அப்படின்னு கேட்கிற ராஜா இதை நீங்கள் இவ்வளவு விஸ்தாரமாக சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நாங்கள் அறிந்து தியானம் செய்யவில்லை என்றால் என்ன குற்றம் ஏற்படும் கோ தோஷா சாதிதி ஸ்ருணுத அத்த தோஷம் திருஷ்டாந்தேனு ஆச்ச ஆச்சாரியருடைய வியாக்கியானம் ரொம்ப கம்பீரமாக இருக்கு சுருணுத அத்த தோஷம் திருஷ்டாந்தேனு கேளு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன் அப்படின்னு உதாரணம் வந்து நேற்றைக்கு பார்த்துருக்கோம் ஓரளவுக்கு பார்த்துருக்கோம் அதாவது நாம் இதுக்கெல்லாம் அடிமையாக இருப்போம் எல்லாத்துக்கும் அடிமையாயிடுவோம் அர்த்தத்துக்கும் காமத்துக்கும் இன்னும் மேலே மேல விஷய போகங்களுக்கு அடிமையாக கூடாது இதிலிருந்து விடுபடணும் நான் உடலுக்கும் அடிமை அல்ல உள்ளத்துக்கும் அடிமை அல்ல உலகத்திற்கு அடிமையே இல்லை நான் எதற்கும் அடிமை இல்லை வேற்றுமைக்கு நான் அடிமை இல்லை அப்படி சொல்லணும் வேற்றுமைக்கு நான் அடிமை இல்லை துவைத்திற்கு நான் அடிமை இல்லை இது வந்து சங்கராச்சாரஸ்வரர் இதை புரிஞ்சுக்கலன்னா அஸ்வாதந்திரிய தோஷம் வருங்கிற அஸ்வாதந்திரிய தோஷம் அஸ்வாதந்திரிய தோஷம்னா சுதந்திரமா இருக்க முடியாது மறுபடியும் மறுபடியும் நீ பிறந்து பிறந்து உடலுக்கும் உள்ளத்துக்கும் உலகத்துக்கும் அடிமையாய் இன்ப துன்பங்களையே மாற்றி மாற்றி அனுபவிச்சுண்டு கஷ்டப்பட்டுண்டே இருப்பேன் எல்லாம் எல்லாருக்கும் என்னன்னா துன்பம் இன்பம் தான் வேணும் ஆனால் துன்பம் கலவாத இன்பம் இந்த உலகத்தில் எங்கே இருக்கு அது ஆத்மாவை தவிர வேற எங்கேயும் கிடையாது ஆகையினால எல்லாம் நல்லா இருக்கிற போது பேசுவோம் வரட்டு மேம்போம் வந்தால் தானே தெரியும் நல்லா இருக்கிறபோது வரட்டுமே கஷ்டம் கஷ்டம் வந்தபோது தானே தெரியும் விட்டா போறும்னு அப்புறம் கொஞ்சம் கஷ்டத்துலேருந்து விடுபட்ட உடனே நல்லா இருக்கிற போது திரும்ப ஸ்ரத்த குறைஞ்சி போய்டும் அப்புறம் என்னன்னா எல்லாம் நல்லா தான் போகும்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம் திரும்பவும் எதாவது ஒரு ப்ராப்ளம் வரும் திரும்பவும் ஒரு ப்ராப்ளம் வந்தோடனே பழையபடியும் அன்னைக்கே சொன்னார் சரியாக கேட்கல அப்படின்னு போகும் பழையபடியும் கொஞ்சம் நாள் இருப்போம் பழையபடியும் ப்ராப்ளம் சால்வ் ஆகும் சால்வ் ஆனதுக்கப்புறம் இன்னொன்று எல்லாம் இனிமேல் ஒன்றும் வராது அப்படின்னு அப்புறம் கொஞ்சம் நாள் இன்னும் பழைய இன்னும் இன்னும் என்னெல்லாம் பிரச்சனை வாழ்க்கையில் வரும்னு எவனால் முடியுமா ஆனால் வராமல் இருக்குமா வரத்தான் செய்யும் எல்லாம் ஸ்மூத் கோயிங் அப்படின்னா அதெல்லாம் நடக்காது கடவுளே அவதாரம் பண்ணால் கூட நடக்காது ராமாவதாரத்துலேயும் கிருஷ்ணாவதாரத்துலேயும் படாத கஷ்டமாக நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நம்ம என்னோ பூஜை பண்ணிட்டு சொல்லிகிட்டு இருக்கோம் மாணிக்க வாசகரை பூஜை பண்ணுறோம் எல்லாரும் கஷ்டப்பட்டவங்க தான் ஆகையினால நமக்கு அஸ்வாத்திரிய தோஷம் அது என்னதுன்னா யசாஹேவேக பிரஜாகா யசானுசாசனம் அன்வாவிசந்தி எம் எம் அந்தம் அபிகாமஹா அந்தம்னா விஷயம்னு அர்த்தம் ஆப்ஜெக்ட்னு அர்த்தம் இந்த இடத்துல அந்தம்ன முடிவுன்னு எல்லை அப்படின்லாம் போடக்கூடாது அந்தம்ன விஷயம் அபிகாமஹா பவந்தி அது என்னதுன்னா ராஜா கிட்ட ராஜா கிட்ட ஒருத்தன் வேலை செய்கிறான் ராஜா கிட்ட வேலை செஞ்சா ராஜா சொல்றதை கேட்டாகணும் அரசனுடைய கட்டளை கட்டுப்படணும் ராஜா என்ன பண்ணுவான் ஒரு நாட்டை பிடிப்பான் அங்க ஒருத்தரை சிற்ற அரசன் அந்த அரசன் அவங்க மக்களுக்கு இடையில பரிசா தன்னை பேசிக்கலாம் ஆனா அந்த ராஜாவுக்கு அப்பங்கட்டி ஆகணும் இப்ப சீஃப் மினிஸ்டருக்கு மேல கீழே நிறைய மினிஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க எவ்வளவு நமஸ்காரம் பண்றாங்க சரி பிரஜாஹா யசா அனுசாசனம் அன்பாவிசந்தி மக்கள் எப்படி அரசனுடைய கட்டுப்பாட்டை அரசனுடைய ஆணையை பின்தொடருகிறார்களோ என்ன அரசன் வேண்டியதெல்லாம் கொடுக்கறான் அரசன் வேண்டியதை கொடுக்கறதுனால அரசனுக்கு அடிமைகளாக இருக்கிறார் அரசன் என்ன பண்ண எம் ஜனபதம் ஜனபதம்னா ஒரு கிராமமோ ஒரு பத்து கிராமத்தையோ கொடுத்துருவார் கேத்திர பாகம் ஒரு லேண்டு இந்த கோவில் எல்லாம் நாங்கள் எங்களை பூர்வாசிரமத்தை சொல்கிறேன் கோயிலெல்லாம் எங்களுக்கெல்லாம் என்னென்ன லேண்டு தான் லேண்டு தான் கொடுப்பாங்க ஒரு ஒரு வேலைக்கும் எண்பத்தி நாலு பேர் வேலை பார்ப்போம் ஒரு ஒருத்தருக்கும் ஏக்கர் மூணு ஏக்கர் பத்து ஏக்கர் அவங்கவுங்க வேலைக்கு தகுந்த மாதிரி லேண்டு தான் இருக்கும் அந்த லேண்டில் கல்டிவேட் பண்ணி விளையிறது தான் நம்ம ஜீவனை நடத்தணும் கோயிலில் வேலை பார்த்தணும் கோயிலில் சம்பளமெல்லாம் கிடையாது அதிகபட்சம் ரெண்டு பட்ட சோறு கிடைக்கும் வேறு ஒன்றும் தட்சிணையாக ஒன்றும் கிடையாது எல்லாம் அக்ரிகல்ச்சரில் நமக்கு வர்ற வருமானம் தான் வச்சுக்க முடியும் வேறு ஒன்றும் பண்ண முடியாது அப்போ நம்ம ஆண்டவனுக்கு அடிமையாக நிறைய பேர் அந்த லேண்ட்லேயே இருப்பான் உள்ளே வரமாட்டான் ஏமாத்துறது கடவுளை ஏமாத்துறது அந்தந்த வேலைக்கு வரணும் பூநூல் மாத்திரம் கொடுக்குறதுக்கு ஒருத்தர் வந்துட்டு போவார் சந்தன அரைக்கிறது ஒருத்தர் ரிக்வேதம் சொல்கிறதுக்கு மாத்தம் ஒருத்தர் எஜிர்வேதம் சொல்கிறதுக்கு மாத்தம் ஒருத்தர் அவருக்கு வந்து நாலு சந்தைக்கும் அஞ்சு சந்தைக்கு சொல்லிட்டு போயிடணும் அவ்வளோதான் வேலை மற்ற நேரமெல்லாம் அவருடைய கருமாக்கள்லாம் பண்ணிக்கலாம் திருவிழா காலங்கள்லாம் முழுசாக வரணும் இவ்வளவுதான் எதுக்கு சொல்கிறேன்னா நான் இந்த எனக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிளை சொல்கிறேன் ஆக இந்த கோவிலில் நமக்கு லேண்டு கொடுத்துருக்காங்க அந்த லேண்டை நம்ம விற்கிறதுக்கு ரைட்டு கிடையாது இப்பெல்லாம் விற்கிறாங்கங்கிறாங்க விற்கிறதுக்கு ரைட்டு கிடையாது அதை அனுபவிக்கிறதுக்கு மாத்திரம்தான் நமக்கு ரைட் அதில் வர்றதில் அதுக்கும் என்ன பண்ணுவோன்னா அதுலேயும் வர்ற விளைச்சலை சுவாமிக்கு கொஞ்சம் சமர்ப்பணம் பண்ணுவோம் அந்த விளைச்சலை என்ன விளைச்சல் வந்தாலும் என்ன சோளமாக இருந்தாலும் சரி அது கடலையாக இருந்தாலும் சரி என்ன இருந்தாலும் சரி அதை எடுத்து சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணிவிடுவோம் கொஞ்சம் சமர்ப்பணம் பண்ணிவிட்டு மற்றெல்லாம் எடுத்துப்போம் இதுதான் வாழ்க்கைக்கு ஆதாரம் அப்போ ஆண்டவனுக்கு நாம் எல்லோரும் அடிமை நல்ல அடிமை மாதரு பாகனாருக்கு வழிவழி அடிமைனார் சுந்தரமூர்த்தி நாயனார் அடி வா வழிவழி அடிமையான குலத்தில் தோன்றினார் சுந்தரமூர்த்தி நாயனார்னு சேர்க்கிறார் சொல்றார் அது நல்லது இங்கே இங்கே என்ன என்ன இருந்தாலும் அடிமைங்கிறது அடிமை தான் இந்த உள்ளத்துக்கு தான் நம்ம சொல்கிறோம் மனசோட சம்பந்தப்பட்டதுனால தானே மனசோட பிரச்சனை எல்லாம் நம்ம பேரில் ஏற்றுக்கிறோம் உள்ளத்துக்கும் உடலுக்கும் உலகுக்கும் உறவுகளுக்கும் பொருளுக்கும் எல்லாவற்றுக்கும் நாம் அடிமையாக இருக்கக்கூடாது இந்த மோக் அடைஞ்ச என்ன சொல்றது அதனாலதான் சுவாமி சுவாமி வச்சாங்க தாஸ் வைக்கப்படாத தாஸ்னா என்ன அடிமை எல்லாருக்கும் இப்ப வந்து ஓங்காரானந்த தாஸ் வைக்கலாம் இல்லையா ஏன் வைக்கல சுவாமி ஓங்காரானந்தா ஏன் பேர் வைக்கிறாங்க அப்புறம் தமிழ்ல என்ன சொல்லுவாங்க ஓங்காரானந்த அடிகளார் அவர்களே அடிப்பாங்க அடிகளார் ஆண்டவனுக்கு அடிகளார் அடிகளார்னா இறைவனுக்கு அடிமை அப்படிங்கிற அர்த்தம் அதை கூட எடுத்துட்டோம் சுவாமி அப்படின்னா என்ன அர்த்தம்னா தன்னை ஆளுபவன் தன்னை அமி இதி சுவாமி தன்னை ஆளுபவன்கிறதுனால தான் சுவாமின்னு பேரு ஆழ்றோமோ இல்லையோ குரு பேர் கொடுத்து விடுறார் சுவாமி ஆ ஸ்வதந்திரஹான்னு அர்த்தம் சன்னியாசிகளையே சொல்றது என்னன்னா சர்வதந்திர ஸ்வதந்திரஹா எல்லா வகையிலையும் சுதந்திரமானவர் சன்னியாசி யாருக்கும் கட்டுப்பட்டவர் கிடையாது அதுக்காக வேண்டி யதேஷ்டா யதேஷ்டாச்சாரம் இல்லை மனம் போன போக்கில் அவர் இருப்பார் அப்படின்னு அர்த்தம் கிடையாது சொசைட்டியோடு இருந்தால் இன்ஸ்டிடியூஷன்லாம் இருந்தால் தர்மத்துக்கு கட்டுப்பட்டவர் தான் அவரும் கட்டுப்படுற மாதிரி இருப்பார் ஆனால் ஆழமா மனசில் அதுக்கெல்லாம் அவர் கட்டுப்படாதவர் யதேஷ்டாச்சாரமும் கிடையாது எல்லாம் அடுத்ததுல வரப்போகிறது எம் ஜனபதம் எம் க்ஷேத்ரபாகம் தம் தமேவ உபஜீவந்தி உபஜீவந்தின அதை சார்ந்து வாழ்கின்றார்கள் எல்லாரும் வாழ்க்கையில் என்ன சார்ந்து வாழ்றாங்க அதுக்காக வேண்டிய செஞ்ச ஆகணும் சார்ந்து கணவன் வாழ்கிறான் கணவனை சார்ந்து மனைவி வாழ்கிறாள் குழந்தைகள் தாய் தந்தையர்களை சார்ந்து வாழ்கின்றன எல்லாமே சார்ந்துதான் இருக்கு எல்லாம் டிபெண்ட் ஆனா நம்ம என்னன்னா செல்ஃப் டிபெண்ட் ஆகணும் ஆகையினால எதையும் சார்ந்திராமல் இருக்கணும் இமோஷனலாக நிறைய பேருக்கு என்ன நீ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அதெல்லாம் நீ இருந்தாலும் சரி நீ எங்கே இருந்தாலும் நானும் நீ ஒன்று தான் கூட இருந்தாலும் சரி ஒன்று சொல்கிறேன் நல்லா ஞாபகம் அத்வைத்த தத்துவத்தை நன்கு உணர்ந்தவனுக்கு எவரோடு சேர்வதாலும் விருப்பு வெறுப்போ இன்பத் துன்பமோ எவரை பிரிவதாலும் விருப்பு வெறுப்போ இன்பத் துன்பமோ இல்லை அத்வைத தத்துவத்தை நன்கு உணர்ந்து விட்டால் நான் இது வேத இங்கே இங்கே இந்த பாடத்துக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை வித்தியாசமாக சொல்கிறேன் ஆனால் பக்கத்தில் தான் இருக்குது அதுக்கு தான் சொல்லின்னு இருக்கு அத்வைத தத்துவத்தை நன்கு உணர்ந்து விட்டால் எவரோடு சேர்வதாலும் விருப்பு சேர்றதுனால விருப்பு வெறுப்போ இன்பத் துன்பமோ ரெண்டையும் சொல்றேன் நல்லா யோசிக்கணு பிரிவதால் விருப்பு வெறுப்போ இன்பத் துன்பமோ இல்லை சில பேர் நம்ம வந்துட்டா விருப்பமாகவும் இருக்கும் வந்துட்டானேன் வெறுப்பும் வருமா வராத இல்லையா வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கு போகிறேன்னா போயிருக்கலாமே எந்தக்கு வந்தான்னா புரியல ஆ அவங்க வீட்டுக்கு போகிறேன்னு ஒய்ஃபோ கணவனோ எது சொல்கிறாங்க வச்சுக்கோங்களேன் நல்ல வேலைப்பா போனேன் ஒரு மாதம் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறது இல்லையா நீ அங்கேயே இருந்தால் என்ன பண்ணுறது நான் என்ன பண்ணுறது சீக்கிரம் வந்துவிடுவேன் ஒன்று விருப்பு இல்லாட்டி வெறுப்பு வன் சில சமயம் இருந் கூட இருந்தால் வெறுப்பும் இருக்கலாம் கூட இருக்கணும்னு விருப்பமும் இருக்கலாம் விருப்பு இருந்தால் இன்பம் வெறுப்பு இருந்தா துன்பம் பிரிஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரிஞ்சாலும் நல்ல வேலை பிரிஞ்சாங்கப்பா விருப்பு அதனால இன்பம் பிரிஞ்சுட்டாங்களேன்னு வருத்தப்பட்டா வெறுப்பு துன்பம் யார் பிரியிறது யார் சேர்றது பிரியறதுக்கும் சேர்றதுக்கும் எங்க ரெண்டு இருக்கு பேசுறதுக்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் உண்மை அதுதான் ஆகியனால அத்வைத தத்துவத்தை நன்கு உணர்ந்தால் நம்ம இடத்துல ஒருத்தர் சேர்ந்ததுனால நமக்கு சந்தோஷமோ துக்கமோ கிடையாது நம்மளை விட்டு ஒருத்தர் பிரிஞ்சு போயிட்டாங்கன்னு சொன்னா சந்தோஷமோ துக்கமோ கிடையாது ஏன்னா துவைதம் மித்யா சேர்ந்தா என்ன பிரிஞ்சா என்ன நானே தனியா இல்லையே நான் யாரோட சேர்ந்தாலும் நான் யாரை விட்டு பிரிஞ்சாலும் எனக்கு சுகதுக்கம் இல்லை சில சமயம் வந்து விரும்பாம பிரியரும் பிரியா பிரியா விடைங்கிறானு அப்ப பிரியரை விட வேற பிரியா விட வேற பிரியா விடை அப்படின்னா என்ன அர்த்தம் நான் ஈவன்தான் பிசிக்கலா பிரிஞ்சு போனாலும் மென்டலி உங்களோட தான் இருப்பேன் எல்லாம் சம்சாரம் பிரம்மன் பிரம்மனா இருக்க வேண்டிதானே எதை நினைக்கிறது திங்க் பண்றதுக்கே வஸ்து இல்லையே மனசே கிடையாது இல்லை சுவாமி எல்லாம் பேச நல்லா இருக்கு ஆனா மனசு கூடவே வருது அப்படின்னா கூடவே கூடங்கிறது என்ன யார் கூட எது வருது எல்லாம் மித்யா கூட இல்லை யார் யார் கூட கூட குறைய சேர்ந்து கிடையாது எல்லாம் மாய கற்பனை அவ்வளவுதான் நான் ரொம்ப சொல்லலை இதோட முடிச்சுக்க எம் ஜனபதம் எம் கஷேத்திரபாகம் தம் தமேவ உபஜீவந்தி இந்த மந்திரத்தினுடைய தாற்பயம் என்னன்னா இந்த உண்மையை அறிந்து கொள்ளவில்லை என்றால் நீ உள்ளத்துக்கும் உடலுக்கும் உலக வாழ்க்கைக்கும் உறவுகளுக்கும் அடிமையாகி விடுவாய் இந்த உண்மையை புரிந்து விட்டால் நீ எதற்கும் அடிமையாக இருக்க மாட்டாய் உன்னுடைய தனித்தன்மைக்கே நீ அடிமையாக இருக்க மாட்டாய் இந்த தனித்தன்மையே ஒரு அடிமைத்தனம்தான் இண்டிவிஜுவாலிட்டி இண்டிவிஜுவாலிட்டியே வந்து டிபெண்டன்ஸ் தான் அந்த இண்டிவிஜுவாலிட்டியவே ரிமூவ் பண்ணிடுறது அப்புறம் இண்டிவிஜுவாலிட்டி ரிமூவ் ஆகிட்டுதான் தூக்கத்தில் இண்டிவிஜுவாலிட்டி இல்லையே தூக்கத்தில் எவ்வளவு சுதந்திரமா இருக்கும் அதை ஜாக்கிரதாவஸ்தில புரிஞ்சுன்னு வாழணும் தூக்கத்தில் எப்படி பரிபூர்ண சுதந்திரம் அங்கே சேர்தலோ பிரிதலோ ஏதாவது அனுபவம் இருக்கா ஆழ்ந்த உறக்கத்தில் யாரோட நம்ம சேர்றோம் யாரை நம்ம பிரியறோம் ஒண்ணும் கிடையாது நம்மளுடைய யாரும் சேர்றதில்லை நாமளும் நம்மளை விட்டு யாரும் பிரியறதில்லை நாமளும் யாருடைய சேர்றது இல்லை நான் பிரிஞ்சுட்டேனே நான் சேர்ந்துட்டா எனக்கு சந்தோஷம் பிரிஞ்சுட்டா துக்கம் பிரிஞ்சுட்டா சந்தோஷம் சேர்ந்தா துக்கம் எல்லாம் இதுதானே கொஞ்சம் தான் இருக்கும் அது இதுதான் ஃபேக்ட் ட்ரூத் இந்த உண்மையை புரிந்து வேண்டும் அவர் என்ன சொல்கிறார் சிங்கராஜராக இந்த தியானம் பண்ணலன்னா நீ அடிமையாகவே இருப்பேன் நம்ம சாஸ்திரப்படி இறைவனுக்கு கூட நான் அடிமை கிடையாது ஏன்னா இறைவனுக்கு எனக்கு அந்நியமாக இருந்தால் தானே இறை ஆனால் ஒன்று விவகாரத்தில் எப்பவும் அடிமையாக தான் பேசின்னு இருப்போம் விவகாரத்தில் எல்லாம் பேசுகிற போதெல்லாம் தர்மம் இப்போ வகுப்பில் தான் இது அப்புறம் தனியாக இருக்கிற போது நினச்சின்னு இருப்போமா இருக்கலாம் ஆனால் விவகாரத்தில் எல்லாருக்கும் முன்னால் எப்போவுமே துவைத பக்தி தர்மானுஷ்டானம் வெளியில் பார்த்தா தர்மானுஷ்டான ட்ரெஸ்ஸு பக்தி ட்ரெஸ் போட்டுருப்போம் வேணுங்கிற போது துவைதா இந்த பக்தி ட்ரெஸ் தர்மானுஷ்டான ட்ரெஸ்ஸை கழட்டிடும் நிர்வாண சுகதாயின் முடிஞ்ச இண்டிவிஜுவாலிட்டியை ரிமூவ் பண்ணுறது நிர்வாணம் ட்ரெஸ்ஸை நீக்கிறது நிர்வாணம் விவகாரத்தில் சொல்லிட்டு இருக்கோம் இண்டிவிஜுவாலிட்டியை நீக்கிறது தான் நிரஹங்காரத்துவமேவ நிர்வாணம் இத்துச்சதே நிரகங்காரத்துவமேவ நிர்வாணம் இத்தொச்சதே அகங்க யான் எனது எனும் செருக்கு அறுப்பதே நிர்வாணம் புத்தர் மகா நிர்வாணம் அடைந்தார் அப்ப அல்ப நிர்வாணம் ஒன்னு இருக்கு அல்ப நிர்வாணம் என்னென்னா வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே உடல் பற்றையும் உள்ள பற்றையும் தனித்தன்மையையும் தன்னுணர்வையும் நீக்கிவிட்டால் நிர்வாணம் மகா நிர்வாணம்னா என்ன ஆல் அவுட்டுன்னு அர்த்தம் ஓயாச்சு உடம்புலேருந்து எல்லாம் போயிடுச்சு மகா நிர்வாணம் அடைந்தார் வைசாக சுத்த பௌர்ணமி என்று புத்தர் பிறந்தார் வைசாக சுத்த பௌர்ணமி என்று அது மாத்திரம் அவர் ஞானம் பெற்றதும் அப்போதானா போதிமரத்தடியில் வைசாக சுத்த பஞ்சமி என்று போதிமரத்துக்கடியில் அவர் மின்ஞானம் பெற்றார் நிர்வாணம் அடைந்தார் அப்புறம் வைசாக சுத்த பௌர்ணமி என்று மகா நிர்வாணம் அடைந்தார் பிறந்ததும் வைசாக சுத்த பௌர்ணமி ஞானம் அடைஞ்சதுக்கு வேறு டேட் வச்சுட்டாங்க ஞானம் அடைஞ்சதும் வைசாக சுத்த பௌர்ணமி அப்புறம் அவர் வந்து சரீரத்தை விட்டதும் வைசாக சுத்த பௌர்ணமி அதெல்லாம் போயிடும் ஆனால் இது வந்து உபாசனை பண்ணினா ஞானம் வந்துடும் ஞானம் வந்தால் ஆண்டவனாவது அடிமையாவது ஆண்டவன் அடிமை என்பது துவைத்தம் ஆண்டவனும் இல்லை அடிமையும் இல்லை மெய்ப்பொருள் ஒன்றே இருக்கிறது எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு சரி அடுத்த இதோட இது முடிகிறது அடுத்த மந்திரம் பார்க்கலாம் இதையே இன்னும் விளக்கி சொல்லுகிறது இந்த பழக்கம் இந்த இது ஜனபதம் க்ஷேத்திரபாகம்னு புரிஞ்சு சொல்லிட்டேன் ஜனபதம்னா ராஜ்யம் க்ஷேத்ரபாகம்னா லேண்டு அது லேண்டுக்கு சில பேருக்கு லேண்டுக்காக ராஜாவுக்கு வேலை பண்ணுவாங்க சில ராஜ சில பேர் கொஞ்சம் அதிகமாக கிடச்சிருக்கும் ஒரு ஒரு பத்து கிராமத்துக்கு ஒருத்தர் தலைவன் ஆக்கியிருப்பார் அவன் அந்த மகாராஜாவுக்கு இந்த ராஜா அடிமை இவர் ராஜா அவர் மகாராஜா அந்த மகாராஜாவுக்கு மேலே ஒருத்தர் இருக்கார் சக்கரவர்த்தி சக்கரவர்த்திக்கு மகாராஜா அடிமை ராஜா மகாராஜாவுக்கு அடிமை அது புரிய அது மாதிரி அந்த உதாரணம் அது மாதிரி நீ வந்து மனசுக்கு அடிமை மனசு வந்து மனசுக்கும் உள்ள உடம்புக்கும் உலகத்துக்கும் பொருளுக்கும் உறவுகளுக்கும் அடிமையாகி விடுவாய் ஆனால் இதை தெரிஞ்சின்றா அடிமைத்தனம் போய்விடும் பயமே இருக்காது எங்கே அடிமையாக இருக்கோமோ அங்கே எதாவது தண்டனை வந்துடுமோன்னு பயமாக இருக்கும் நம்ம பேரை சொல்லி எவனால் தப்பு பண்ணி அது நம்ம தலையில் கட்டிவிடுவான் அப்புறம் கடைசியில் நிறைய பேருக்கு அப்படின்லாம் ஆகுறது வாழ்க்கையில் அதை கட்டின உடனே என்ன ஆகும்னு கேட்டால் நமக்கு வந்து துக்கம் வந்துடும் என்ன இல்லாமல் பிரச்சனை வரதான் விவகாரத்தில் இதெல்லாம் வரதான் சரி ஆனால் அதுக்கெல்லாம் மதிப்பு கொடுக்காம இவன் அந்த பிரம்ம நிஷ்டனாகவே இருப்பான் அப்படின்றதுதான் விஷயம் இதனுடைய தாற்பயம் என்னன்னா நீ இந்த உபாசனைய கட்டாயம் பண்ணணும்னு அர்த்தம் அவ்வளோதான் எதுக்கு இவ்வளவு தூரம் சொல்லணும்னு கேட்டால் இந்த உபாசனை மோட்சத்தை விரும்புபவனுக்கு அவசியம் ஏன்னா மோக்ஷத்தை விரும்பலை எனக்கு பாடி மைண்ட் தான் வேணும் நான் இது பண்ணணும் அப்படின்னா எனக்கு இன்னும் பெட்டர் பாடி பெட்டர் சென்ஸ் ப்ரெஷர் வேணும்னா வச்சுக்கோ ஹண்ட்ரட் பெர்சன்ட் கொடுக்க முடியாது பரவாயில்ல ஹண்ட்ரட் பெர்சன்ட் இல்லாட்டாலும் பரவாயில்ல கொடுங்க அப்படின்னா அப்புறம் வர்ற போது ஜோசியங்கிட்ட போடாது ஏன் இப்படிலாம் கண்டிஷன் போடுக்கோ என்ன பண்ண முடியும் விரும்பலைன்னா என்ன பண்ண முடியும் எனக்கு மோக்ம் வேண்டாம் எனக்கு இது தான் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுறது நான் அந்த பையனைத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன் இந்த பையன் எனக்கு வேண்டாம் ஏ அவன் குடிக்கிறான் அப்படின்னு குடித்தாலும் அவன் தான் எனக்கு வேணும் ஒழுக்கமாக இருக்கணும் என் கூட ஊர் சுற்றணும் நானும் சேர்ந்து அவன் கூட குடிக்கணும் அப்படி தான் இருக்கு இப்போ அதனால தான் கொஞ்சம் சொல்கிறேன் இன்னும் இல்லாமல் ஒரு கதெல்லாம் பேசப்படாது பேசினா வந்து வாய கழுவணும் வாய்கழுவனும் குளிக்கவும் வேணும் குளிச்சு ஓன் நமோ பகவதே தட்சிணாமூர்த்தியை பத்தாயிரத்தெட்டு பாபம் போ. அடுத்த போ. ஏவமேவ மந்திரத்துக்கு போமேவமுத்திர புண்ணோக்கே तद्य इह தய இன அனனுவிஜன்ச்சாக்கே காமச்சார அ इह இ ஆனியஜாச்ச சாமா காமச்சாரோ திக்கீய मननुविद्य कामान ஏமேவ் புணியஜி अकामचारो தாக்கோ आथाया सत्यान कामान அனமனு விர்தக்தா துக்காச்சாரோத்து மாரு தயேக்கமி லோக்கேவாத்தபுணியஜிக்கீயே இமனிய விராச்ச சத்தன் காமாா்வகாமச்சாரோவியாத்மாவிஜத்தியேத்திச்சாமாச்சாரோவரிணம் ஆகையினால இதெல்லாம் பிரிச்சு பிரிச்சு படிக்கிறவோ சந்தியை பிரிக்கிறதுனால எல்லாம் மாறும் அது நீங்க புரிஞ்சுக்கணும் மேலும் இதை விளக்கி சொல்ற அதாவது கர்மத்தை விடணும் கர்மத்தை விடணுங்கிறதுல தாத்பரியம் விட கர்மத்தினால முழுமையை அடைய முடியாது செயலால் முழுமை அடைய முடியாது ஓரளவு முழுமை பெறலாம் ஆனால் செயலால் முழுமை பெற முடியாது எத்தனை செயல் புரிந்தாலும் நான் முதல் வகுப்புல ஒரு சொல்லியிருக்கேன் யாராலையும் எந்த கர்மத்தையும் பண்ண முடியாது எவ்வளவு பண்ணினாலும் இன்னும் செல்லா பண்ணிருக்கலாங்கிற எண்ணம் தான் வரும் வரணும் அது ரொம்ப முக்கியம் விவகாரத்துக்கு தேவை குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிறதுக்கு எண்டே கிடையாது அது போயிட்டே தான் இருக்கும் ஸ்கை இஸ் தி லிமிட்டுங்கிறாங்க இல்லையா ஸ்கை இஸ் தி என்ன அர்த்தம் லிமிட் இல்லைன்னு அர்த்தம் ஸ்கைக்கு லிமிட் இருக்கோ லிமிட் இல்லை ஸ்கை இஸ் தி என்ன அர்த்தம் லிமிட் இல்லைன்னு அர்த்தம் எண்ட் இல்லை முடிவில்லை ஆஹ் ஏற்கனவே சொன்ன விஷயத்தை தான் திரும்பவும் சொல்லுகிறது அதை தான் இங்கே ஆதிசங்கரும் சொல்கிறார் அச அந்நா திருஷ்டாந்தா இன்னொரு திருஷ்டாந்தம் அப்படிங்கிறார் இப்போ ஒரு அரசன்கிட்ட அடிமையாக இருக்கிறத பற்றி சொன்னார் அது ஒரு எக்ஸாம்பிள் இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லப்படுகிறது அப்படிங்கிறார் அது அந்நியா திருஷ்டாந்தா தத் கஷயம் பிரதி தத்யதா இக இத்தியாதிகி நீ வாழ்க்கையில பொருளுக்கும் போகத்துக்கும் அடிமை அந்த பொருளையும் போகத்தையும் விட்டு நீ பிரியணும் இல்லாட்டி அது உன்னை விட்டு பிரியும் இந்த பிரி அடிமைத்தனம்ங்கிறது ஒன்னு ஒரு தோஷம் இன்னொரு தோஷம் அது அனித்ய இன்னொரு தோஷம் நாம சந்தோஷத்துக்காக இன்பத்தின் பொருட்டு எதை சார்ந்திருக்கிறோமோ இன்பத்தின் பொருட்டு எதை சார்ந்திருக்கிறோமோ நாம் அவைகளுக்கு அடிமைகளாக இருக்கிறோம் இது ஒரு கருத்து அது மாத்திரம் இல்லை அது இல்லைன்னா என்னால் நிம்மதியாக இருக்க முடியாது எல்லாம் எல்லாம் இந்த ஃபேன் எல்லாம் ஆஃப் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க நல்லா வெயில் அடிக்கிறதுன்னு வச்சுக்கோங்க அப்போ என்னென்னா ஃபேனில் அட்லீஸ்ட் விசிறியாவது கொடுங்க சுவாமி எனக்கும் ஆகணும் இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் அது இல்லை அப்படின்னு நம்ம வேற்று கொட்டி செ ஒரு மாதிரி ஆகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதை வேடிக்கை பார்க்க கற்றுக்கணும் நம்ம உடம்புக்கு துன்பம் வந்தால் பிரச்சனை வந்தால் அதை நாம் வேடிக்கை பார்க்கணும் அதை வந்து ஏதோ இன்னொரு இன்னொரு பொருளுக்கு வந்தால் வேடிக்கை பார்க்குறோமோ அது மாதிரி பார்க்க கற்றுக்கணும் அப்புறம் என்னால் தாங்க முடியாதுன்னு சொன்னால் தாங்க தாங்கிறதுக்கு பழகித்தான் ஆகணும் வேற வழி இல்ல தவிர்க்க முடியாது அதான் அது அடிமைன்னு அர்த்தம் பந்தகத்துவம்ங்கிறோம் இல்லையா அதேதான் பந்தகத்வ தோஷகான்னு அடிக்கடி சொல்றோம் கர்ம பலன்ல பந்தகத்வ தோஷம் இருக்கு சாதாரணாவே கர்ம பலனை பத்தி என்ன சொல்றோம் நம்ம எதை விரும்புறோமோ அதுல மூணு தோஷம் இருக்கு துன்பம் கலந்த தன்மை ஒருத்தர் வந்து சொல்றார் நீங்க வந்து இவ்வளவு பெரிய ஆசிரமத்தை வச்சிருக்கீங்களே உங்களுக்கு எவ்வளவு சிரமங்கள்லாம் இருக்கும் இது அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணணுமே இப்படிலாம் நடத்தணுமே அப்படிங்கிறார் நான் கிளாஸ் எடுக்கிறதுனால தான் நிம்மதியாக இருக்கேன் எல்லாம் இருக்கும் இல்லாமல் இருக்குமா என்ன சல்தாய் அவ்வளவுதான் போற்றுபவர் போற்றட்டும் புழுதி வாரி தூற்றுபவர் தோற் தூற்றட்டும் போவேன் என் வழிக்கேன் தான் பர்தகிரியோட அழகான ஸ்லோகம் ஒன்று இருக்கு நிந்தந்து நீதி நிபுணா இது அடிக்கடி விவேகானந்தர் சொல்லியிருக்கார் விவேகானந்தர் இந்த ஸ்லோகத்தை சொல்லித்தான் ஒவ்வொரு ப்ராப்ளத்திலிருந்து ஓவர் கம் பண்ணியிருக்கார் அடிக்கடி லெட்டர்ல எழுதுறார் இந்த ஸ்லோகத்தை ஏன்னா அப்படி சொசைட்டி இருந்திருக்கு அவரே ராமகிருஷ்ண மடம் தொடங்குற போது சொல்றார் சன்னியாசிகள்கிட்ட பேசுற போது சொல்றார் இந்திய அதாவது வெளிநாட்டுக்காரங்களுக்கு இந்தியாவர்களை காட்டிலும் பொறாமை குணம் கம்மிங்கிறார் அதுலேயும் சொல்றது எப்படி சொல்கிறார் வரும் நமக்கெல்லாம் பொறாமை ஜாஸ்தின்னு கூட சொல்லலை இந்தியர்களை காட்டிலும் மற்ற நாட்டினர்களுக்கு பொறாமை குணம் மிக குறைவு எனவே சன்னியாசி சிஷ்யர்களே நீங்கள் ஜாகிரதையாக இருங்கள் ஸ்தாபனத்தின் மீது நிறைய பேர் பொறாமைப்படுவார்கள் அந்த பொறாமையினால் பல பிரச்சனைகளை உண்டு பண்ணுவார்கள் எனவே அதற்கெல்லாம் நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் சுவாமி விவேகானந்தர் மட்டத்தில் சன்னியாசிகள் மீட்டிங்கில் பேசுறர் அவர் அடிக்கடி சொல்ற ஸ்லோகம் நான் சொன்னேன் பர்திருஹரியோடு தான் நிந்தன் நீதி நிபுணா எதிவா ஸ்துவன் லக்ஷ்மி சமாவிஷது கட்சது வா யேஷ்டம் அத்தியவா மரணமஸ்து யுகாந்தரே வா நியாய்ப்பச்சல்தி தீரா இந்த ஸ்லோகத்துக்கு பொருள் என்னன்னா அதாவது பெரிய பெரிய படித்தவங்க கூட பொறாமைப்படுவாங்க நல்லவங்க நல்லவங்களா இருந்தாலும் அவங்கள்ட்ட அந்த பொறாமை குணம் மாத்திரம் அவளை சுலபமாக போகாது ஆகையினால இந்த பர்த் நீதிசதம் பார்த்தீங்கன்னா போத்தாரோ மத்சர கிரஸ்தாக ஆரம்பிக்கிறது பிரபவஸ்மய தூஷித்தாக அப்படி ஒரு ஸ்லோகம் முதல்ல எடுத்தவொடனே நீ நீதி சதகத்தில் வருது ரெண்டாவது ஸ்லோகம் அது முதல் ஸ்லோகம் மங்கள ஸ்லோகம் ரெண்டாவது ஸ்லோகம் வருது போத்தாரோ மத்சரகிரஸ்தார ரொம்ப படித்தவனுக்கு பொறாமல் அதிகமாக ராஜாக்களுக்கோ கர்வம் ஜாஸ்தியாக இருக்குது இன்னும் சில பேருக்கு சொன்னால் புரிய மாட்டேங்கிறது அதனால தான் நான் யார்கிட்டையும் ஒன்றும் சொல்லாமல் பேசாமல் இருக்கேங்கிறார் புரியுறதா நீங்கள் ரொம்ப ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னா இதுவாரு சொன்னால் ஒருத்தன் பொறாமப்படுறான் இன்னொருத்தன் ஆமா இவனுக்கு எல்லாம் தெரியுமாக்குன்னு கேட்குறான் அவனுக்கு கர்வம் இன்னொருத்தருக்கு இவர் என்ன சொல்றாருன்னு எனக்கு புரியலேங்குறான் அதனால நான் சொல்லி என்ன ஆக போகிறது ஜீரணம் அங்கே சுபாஷிதம் மூணாவது லைன் என்ன போத்தாரோ மஸ்தர மத்சர கிரஸ்தாக பிரபவஸ்மய தூஷித்தாக அந்நே அபகதாஷன்னே அஜான அபோத அபகதாச்சானியே அபோத உபதாச்ச அே ஜீர்ணமங்கே சுபாஷிதம் எதுக்கு சொல்றோம்னா நிந்தந்து நீதி நிபுணா எதிவா ஸ்துவன் தா புகழ்டும் இகழ்ந்தா இகழட்டும் நிந்தந்து நீதிநிபுணா எதிவா ஸ்வன் து லக்ஷ்மி சமாவிசது கச்சதுவா யதேஷ்டம் லக்ஷ்மி தேவி வரட்டும் இல்லாட்டி சந்தோஷமாக யாரா சொல்லுவோமா வீடு முழுக்க படத்த மாட்டி வச்சு தங்க குடமா வச்சு காசா படம் மாட்டி வச்சிருக்கோம் காசுதான் இல்லை மாட்டி வச்சிருக்கோம் ஆகையினால என்னன்னா லக்ஷ்மி சமாவிஷது கச்சதுவா எதேஷ்டம் லக்ஷ்மி தேவி வரட்டும் அல்லது போகட்டும் அத்ய்வா மரணமஸ்து யுகாந்தரேவா இப்பவே சாவு வந்தாலும் ஷாக தயார் இல்லை இந்த கலியுகம் முடிஞ்ச பிறகுதான் உனக்கு சாவுன்னு சரி ஓகே அது சரி ஓகே சொல்லு ஓகே சந்தோஷமா சொல்லணும் இப்பவே சொல்லு சரிவா நான் நல்ல வழியில போயிண்டே இருப்பேன் எனக்கு தெரிஞ்சு விவேகானந்தரோட லெட்டர்ல ஒரு ஆறு எழுதறையாவது படிச்சிருப்பேன் அவரோட லெட்டர்ஸ் ஆஃப் சுவாமி விவேகானந்தா பாத்தீங்கன்னா இந்த ஸ்லோகத்தை அடிக்கடி கோட் பண்றாரு என்ன அவ்வளவு தூரம் சொைட்டியில் அடி வாங்கறம்ம சொல்ல வந்த ஒண்ணுமே வாழ்க்கையில இதெல்லாம் நம்ம நல்ல வழியில போயிட்டே இருக்கணும் எல்லாரும் சொல்றத கேட்க முடியாது குரு சொல்றது சாஸ்திரம் சொல்றது ஆண்டவன் என்ன சொல்லியிருக்கார் அதை கடைப்பிடிக்கணுமே தவிர இந்த அறிவாளிகள் ஏதாவது சொன்னாங்கன்னா நியாயமாக சொன்னால் அதை கேட்டுக்கலாம் அறிவாளி இல்லாத சாஸ்திரம் படிக்காதவங்க என்ன மனசு அவங்களுக்கு சொல்கிறதே ஒரு ஆனந்தமான விஷயம்னா அதை டோட்டலாக இக்னோர் பண்ணணும் நூற்றுக்கு நூறு சதவீதம் கண்டுக்கவே கூடாது அதுக்கெல்லாம் மதிப்பே கிடையாது அப்படி வாழ தெரிஞ்சால் தான் வாழ முடியும் இல்லாட்டி எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கவும் முடியும் அதுதான் எதுக்கு சொல்கிறோம் இதுக்கெல்லாம் அடிமையாயிடாது இதுக்கெல்லாம் அடிமையாக இருக்கணும்னு என்ன பண்ணணும் ஹிரதயா இருக்கிற அந்த பிரம்மனை எட்டு குணத்தோட தியானம் பண்ணணும் அதுதான் விஷயம் கடைசியில் அதை விட்டுறக்கூடாது ஹிருதாக்காசத்தில் இருக்கிற அந்த பிரம்மனை எட்டு குணங்கள் உள்ளவராக நினச்சி தியானம் பண்ணணும் இதை தியானம் பண்ணினேன்னா இதுக்கு அடிமையாக இருக்கிற தன்மையிலிருந்து விடுபட்டுடுவேன் மோக்ஷம் கிடைக்கும் கிரமமுக்தி கிடைக்கும் அது ஒண்ணு அப்புறம் இன்னொன்னு எதுவுமே பர்மனென்ட் கிடையாதுப்பா துன்பம் கலந்த தன்மை நிறைவை தராதை அடிமைப்படுத்தும் தன்மை புல நின்பொருட்களுக்கு இருக்கின்றன துன்பம் கலந்த இதெல்லாம் மெயின்டைன் பண்றதுக்கு கஷ்டப்பட்டு தான் ஆகணும் எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் கட்டத்தான் வேணும் ஆ நம்ம அனுபவிக்கிற சுகத்துக்கு துன்பத்தை விலை கொடுத்து தான் ஆகணும் நம்ம சந்தோஷமாக துன்பப்பட்டோம்னா அது சமாச்சாரம் வேறு ஆ துன்பம் கலந்த தன்மை அப்புறம் அது என்ன பண்ணாலும் சரி சுவாமி இவ்வளோ பெரிய ஹால் கட்டிவிட்டா கொஞ்சம் எக்ஸ்டென் பண்ணி ஒரு ஏசி போட்டுவிட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு நானே அந்த பிளானில் இருக்கேன் ஏசி போட்டுட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு இதெல்லாம் பண்ணிவிட்டா அது ஏன்னா இதில் நிறைய இல்லை இப்போ எனக்கு இல்லைன்னு நினச்சிக்காய்ங்க திருப்தி டு திருப்திக்கு தான் போகும் நிறைவில் இருந்து நிறைவுக்கு போகணுமே தவிர குறைவாக இருந்து நிறைவுக்கு போகிறோம்னு நினைக்கக்கூடாது அப்போது இன்னும் இன்னும் பண்ண இன்னும் பெட்டராக பண்ணலாம் இன்னும் பெட்டராக பண்ணலாம் அது இருக்கணும் அட்மினிஸ்ட்ரேஷனில் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கணும் இல்லாட்டி அதை செத்து போயிடும் ஆனால் தன்னை பொறுத்த வரைக்கும் எந்த குவாலிட்டியும் தேவையில்லை இருக்கணும் இப்படி கொஞ்சம் அதை பேலன்ஸ் பண்ண தெரியணும் ஆ நிறைவை தராத தன்மை அடுத்தது என்னதுன்னா அடிமைப்படுத்தும் இதுக்கெல்லாம் நம்ம பழகி போயிட்டோம் எல்லாருக்கும் பிரைவசி வேண்டி இருக்கு ஒரு ரூமில் ரெண்டு பேர் தங்குறாள்னா சிங்கிள் ரூமாக கொடுப்பேளா கேட்போமா மாட்டுவோமா கேட்போம் சிங்கிள் ரூமாக இருந்ததுன்னா நிறைய ரூம் காலியா இருக்கே ஆக என்னால சொல்றேன் நீங்கள் என்ன நானே சொல்லியிருக்கேன் நிறைய ரூபா காலியாக இருந்தால் சிங்கிளாக கொடுத்துடுப்பா அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன் ஏன்னா எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்புறம் படித்தா அப்புறம் நீங்கள் இரண்டும் இல்லை இங்கே திண்ணிலே வெளியிலே படுத்துக்கோங்க படுத்துடுவேன் உங்களை ப்ரிப்பேர் பண்ணிவிடும் அதுக்கப்புறம் என்னென்னா இங்கேயே கொஞ்சம் ஒரு துண்டை விரித்து ஒரு பெட்டி இப்படி வச்சுட்டு அங்கே டாய்லெட்ருக்கு போயிட்டு வாங்க படுத்துக்கோங்கன்னா படுத்து ஏன்னா நமக்கு மனசு பக்குவம் நமக்கு வேணுங்கிறது கிடைச்சி விடுத்துனா அப்புறம் அதை வேண்டானே விட்டுவிடலாம் அது வந்த தான் விடுவோம் நேச்சர் மனிதனுடைய சுவாவம் எல்லாம் அனுபவிச்சதுக்கு அப்புறம் விடுங்க விடலாமே அதெல்லாம் பண்ணிக்கிறோம் அதெல்லாம் பழகி போயிட்டோம் அதனாலதான் இந்த பில்டிங்லிங் கட்டினதுக்கு காரணமே என்னன்னா இன்னும் ஜனங்களுக்கு எல்லாத்துக்கும் அடிமையா சுதந்திரமா இது நீங்களே போட்டு நானும் சொல்லலை என்னத்துக்கு இதெல்லாம் வந்து என்ன சுவாமி இப்படி வச்சு எல்லாத்தையும் கொடுத்து திட்டு எல்லாத்தையும் செஞ்சு தான் பண்ணுவேன் திட்டலை நான் புரியவர் நம்ம புரிஞ்சுக்கிறோம் நீங்களாம் நான் சொல்றதெல்லாம் தப்பாக வேறு எடுத்துக்க மாட்டீங்கன்னு நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்கு அதுதான் இந்த அனித்தியம் இது எத்தனை நாளைக்கு இருக்க இப்பவே கேட்குறாங்க உங்களுக்கு அடுத்த சாமிகள் யாரு ஏன்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் என்ன பயம்னா நான் திடீர்னு போயிட்டால் இதெல்லாம் எப்படி நடக்குமோன்னு பயம் எனக்கே அந்த கவலை இல்லை எல்லாருக்கும் அது இது அவ்வளவு சத்தியமா இருக்கு அப்புறம் யார் வரப்போறேன் இப்பவே தயார் பண்ணிவிடுங்கோ சுவாமி அப்படின்னா என்னமோ அது கடையில் கிடைக்கிற சாமான் மாதிரி தயார் பண்றது எங்கே தயார் பண்றது புண்ணியம் இருந்தால் தான் கிடைக்கும் எல்லாம் தட்சிணாமூர்த்திகிட்ட சொல்லணும் இதெல்லாம் அவர் பார்த்து இது நடத்துகிறாரோ நடத்திட்டு போய் படிச பாடசாலை பசங்கெல்லாம் படிச்சுட்டுருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவனை தயார் பண்ணணும் எவனா ஒருத்தனை வந்து ரெடி பண்ணணும் இல்லை ஏதோ பண்ணுவோம் வச்சுக்கோங்க கூட ஆக இங்கே இப்போ அடுத்த ஸ்லோகம் என்ன இந்த மந்திரத்துக்கு போகவே மாட்டேங்குற ரொம்ப பாருங்க ஆகையினால் அடுத்தது என்னதுன்னா அனித்யம் அதாவது விஷய சுகம் விஷய சுகம் பந்தகம் ஒரு அர்த்த சுகம் பந்த புரிய வைக்கிறதுக்கு இவருங்க இந்த மந்திரம் என்ன சொல்றது கர்மஜிதா லோகா க்ஷீயத்தே சங்கராச்சாரியார் இந்த லோகிறதுக்கு பராதீன போகிறார் பராதீன அதாவது புல இன்பத்திற்கு அடிமைக்கு அடிமைக்கு அடிமை கர்மஜித்தா லோக்கா க்ஷீயத்தை நம்ம வாழ்க்கையில் இது வந்து அழிகிறது க்ஷீயத்தைன்னா அந்தவான்பவதி ஒன்று அது நல்ல முறுக்கு சாப்பிட்டு சீடை முறுக்கு சாப்பிட்றதுக்கு பிடிச்சிருக்கு ரொம்ப ரசித்து ரசித்து சாப்பிடுவோம் அப்புறம் ஒன்று என்னென்னா ஒன்று சீடை முறுக்கு கிடைக்காம போகலாம் இல்லை நமக்கு சாப்பிட்றதுக்கு பொல் இருக்குது அப்போ சில பாட்டி எல்லாம் அதை வாங்கி போட்டு ஒத்தி அவ்வளவு தூரம் அப்புறம் வந்து என்னென்ன அதை சாப்பிட்டு பார்க்கணும் அது மாதிரி அந்த விஷய சுகத்தை விடுறதுக்கு மனசு வர்றதில்ல ஆக இக கர்மஜித்தஹா லோக்கா க்ஷீயத்தே க்ஷீயத்தேன்னா செயலால் வெல்லப்பட்ட வெல்லப்பட்டனா அடையப்பட்ட நான் இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒர்க் பண்ணிருதுனால நான் இதை அச்சீவ் பண்ணியிருக்கேங்கிறான் இல்லையா அதுதான் நான் எவ்வளவு பூஜை பண்ணியிருக்கேன் எவ்வளவு ஜப்பம் பண்ணியிருக்கேன் எவ்வளவு தியானம் பண்ணியிருக்கேன் அதனால தான் எனக்கு இதெல்லாம் வந்திருக்கு ஆஹா கர்மஜிதா லோகா அதுக்கு நான் அடிமை ஆயிட்டேன் நான் தபஸ் எல்லாம் பண்ணுற போது கஷ்டப்பட்டு தபஸ் பண்ணுறேன் அப்புறம் அந்த தபஸுக்கு எனக்கு பலன் கிடைக்கிறது அப்புறம் தபஸ் குறைஞ்சு போயிடுறது அதுக்கு அடிமை ஆகிடுறேன் கர்மஜிதா லோகா கஷீயத்தே இது எக்ஸாம்பிள் இந்த உலகத்தில் பார்க்குறோம் எத்தனையோ பேருக்கு வாழ்க்கையில திடீர்னு செல்வம் கூடுகிறது குறைகிறது செல்வம் இருக்கிறவனுக்கு செல்வம் போகிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கும் கர்ம செயலால் அடையப்பட்டவைகள் அழிகின்றது போல இது வந்து லௌகிக கர்ம லௌகிக கர்மங்களால் எல்லாம் முடிஞ்சு போய்டுறது இப்போ விவசாயம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் நெல் போடுறோம் நெல் போட்டால் என்ன வருது கொஞ்ச நாள் கழித்து நெல் வருது அந்த நெல்லை சாப்பிட்டு தீந்து போயிடுறது திரும்பவும் நெல் பரிய பயிர் போடணும் நான் வந்து கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணி பயிர் அடைஞ்சேன்னா அந்த பயிர் எத்தனை நாளைக்கு உங்கூட இருக்க போகிறது அந்த பயிர் கொஞ்ச நாள் கழித்து ஒன்று நீ சாப்பிட்டானும் இல்லாட்டி விற்றாகணும் ஆக அந்த பயிர் முடிவை உடையது மறுபடியும் நீ விவசாயம் பண்ணணும் அப்பத்தான் மறுபடியும் நெல் வரும் அப்ப திரும்பவும் பண்ணிண்டே இருக்க வேண்டிய மறுபடியும் மறுபடியும் உடம்புல சக்தி இருக்கிற வரைக்கும் பண்ணலாம் அதுக்கு பிறகு குழந்தைங்க பண்ணணும் அவன் அமெரிக்கா போயிட்டு நிலத்தை வித்துடுவோம்வான் இல்லாட்டி நிலத்தை வித்துக்கொடு அமெரிக்கா போகணும்வான் இல்லையா நிலத்தை வித்துக்கொடு அதை வச்சு அந்த பணத்தை வச்சு நான் அமெரிக்கா போய் உனக்கு அங்கே சம்பாதிச்சு இங்கே அனுப்புகிறேன்பான் இவன் நிலத்தை விற்று இவனை துபாய்க்கும் மஸ்கட்டுக்கும் அங்கேயும் இங்கேயும் அனுப்பிச்சு அவன் பணம் சம்பாதிச்சு அனுப்பி அப்புறம் இவனுக்கு முடியாமல் போகிறபோது இவனுக்கு உதவி செய்கிறதுக்கு ஆள் இல்லாமல் கஷ்டப்பட்டு நீங்களே மெச்சத்தை பூர்த்தி பண்ணிக்கோங்க வாழ்க்கை எப்படியெல்லாம் நம்ம காம்ப்ளிகேட் ஆக்கிக்கிறோன்னு பாருங்கள் என்ன பண்றது இப்படி போனால் என்ன முன்னால போனா முட்டும் பின்னால போனா உதைக்கும்னா அப்படி தான் இருக்கு வாழ்க்கை ஆஹா இது மாதிரி ஆனால் வேதத்தில் நிறைய யாகங்கள்லாம் சொல்லியிருக்கு இதெல்லாம் நீ பண்ணினியானா உனக்கு இன்னும் நல்ல சரீரம் பெட்டர் பாடி கிடைக்கும் அந்த பெட்டர் பாடி கிடைச்சா பெட்டர் சென்ஸ் ஆர்கன்ஸ் நல்ல உனக்கு நல்ல சரீரம் நல்ல இந்திரியங்கள் அதுல வந்து உனக்கு வந்து எவ்வளவுதான் நீ சக்கரை சாப்பிட்டாலும் சுகர் கம்ப்ளைண்டே வராது ஒன்றும் பிளட்டு பிளட் ப்ரெஷர்லாம் வராது டென்ஷனே வராது அங்கே எல்லோரும் நீ எல்லாம் சிரிச்சுண்டே சொன்னதெல்லாம் சந்தோஷமாக செஞ்சு கொடுப்பாங்க ஆகையினாலும் அங்கே போய் நல்லா சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யாகங்கள்லாம் வாஜப்பே யாகம் சோம யாகம் அந்த யாகம் இந்த யாகமெல்லாம் பண்ணினா எனக்கு இன்னும் நல்ல உடம்பு கிடைக்கும் நல்ல வாழ்க்கை கிடைக்கும்னா அதை தான் சொல்கிறது அமுத்திர ஏமேவ இங்க எப்படியோ அங்கே இதே கதை தான் பாங்குற அமுத்திர புண்ணியஜிதோ லோக்கத்தை கர்மஜிதோக்கே தவிர்த்தம் தமுத்திர புண்ணியஜிதோக்கே சப்ளை பண்ணிக்கணும் அங்கே என்னாகும்னா யசா கர்ம ததா பலம் நீ எவ்வளவு சோமயாகம் பண்ணியிருக்கியோ அவ்வளோ தூரம் உனக்கு அங்கே விசா எக்ஸ்டன்ட் பண்ணப்படும் இல்லாட்டி இப்போ முடிஞ்சுதுப்பா இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ போயிட்டு வா நீ எல்லாத்துலேயுமே அப்படி தானே நீங்கள் எவ்வளோ ரூபா கொடுக்குறீங்களோ அந்த ரூபாய்க்கு தகுந்த தானே பொருள் கிடைக்கிறது பிரயாணம் பண்ணுறதா இருக்கட்டும் இதாக இருக்கட்டும் கடையிலேயே என்ன பண்ணுறாங்க இது ஒரு குவாலிட்டி இது பத்து ரூபாய் நான் ரொம்ப கம்மியாக சொல்கிறேன் பத்து ரூபாய்க்கு என்ன கிடைக்கும் கேட்காதிங்க எனக்கு தெரிஞ்சது இப்படி தான் நான் கடைக்கு போனால் தானே அப்புறம் வந்து இது பத்து ரூபாய் இது இருபது ரூபாய் இது ஐம்பது ரூபாய் இது இத்தனை நாளைக்கு உழைக்கும் இது இவ்வளோ நாளைக்கு தான் உழைக்கும் அப்படிங்கிறான் அதில் அளவு இருக்கு அது மாதிரி தான் அங்கேயும் நீங்கள் எவ்வளோ பண்ணீங்களோ அவ்வளோ புண்ணியம் வரைக்கும் அங்கே இருக்கலாம் நமக்கு வந்து அனுமதி உண்டு அதுக்கப்புறம் வந்துடணும் க்ஷீணே புண்ணியே பகவத்கீதையில் படிச்சிருக்கோம் तेतं भुक्त्वा लोकं विशालं। தே தம் धर्म க்ணே புண்ணியே மத்தியலோக்கம் விசந்தி ஏம் யீ தர்மமனு காம காமா விதம் சோம பாத்த பாப்பைரிஷ்வா் பிரய தே புண்ணியமாசாத்தியரேந்திரலோகம் அஷ்ணந்தி திவ்யான் திவி தேவான் அதெல்லாம் ஒப்பிட்டு பாருங்கள் அதேதான் இங்கே சொல்லியிருக்கு தத்யே ஹச்மஜி கர்மஜித்தோ லோகா க்ஷீயே ஏவமேவ அமுத்திர புண்ணியஜித்தோ லோகா க்ஷீயே ஃபுல் ஸ்டாப் மந்திரத்தில் அது ஃபுல் ஸ்டாப் போடக்கூடாது ஆனால் நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன் பென்சிலில் வேணா போட்டு வச்சுக்கலாம் ஃபுல் ஸ்டாப் அதோட மீனிங் ஒரு இடத்துல முடிஞ்சுது அப்புறம் என்ன சொல்கிறார் அப்புறம் வரக்கூடிய மந்திர வாக்கியங்கள் என்ன இருக்குன்னா இந்த உபாசனையை பண்ணலன்னா நீ நினச்சபடி சந்தோஷமாக வாழ முடியாது முழுமையான சந்தோஷத்தை நீ அடைய முடியாது இந்த உபாசனையை பண்ணலன்னா உனக்கு முழுமையான நிறைவு ஏற்படாது இந்த உபாசனைய பண்ணினியான உனக்கு முழுமையான நிறைவு ஏற்படும் அது மட்டுமல்ல இந்த மனித உடலில் வாழும் பொழுதே இந்த உபாசனையை நீ செய்த விட வேண்டும் மீண்டும் இந்த மனித உடல் உனக்கு கிடைக்கும் என்பதற்கு உறுதி சொல்ல முடியாது ஆகவே மனித உடலின் பெருமையை உணர்ந்து கொள் இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைக்காதே ரொம்ப பயன்படுத்து இந்த தகர வித்தியை பண்ணு தகர வித்தியை பண்ணலேன்னா மனுஷ சரீரத்தில் தான் இந்த தகர வித்யா உபாசனை பண்ண முடியும் மற்ற சரீரத்தில் இருக்கும் பொழுது இந்த தகரவித்யா உபாசனை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை தகர வித்தியை அபியாசம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு மற்ற சரீரத்தில் கிடையாது எனவே இந்த சரீரத்துக்கு மதிப்புத்தா இந்த சரீரம் எதுக்காக கொடுக்கப்பட்டதோ அதை பண்ணு ஆக இந்த சரீரத்தை வீணடிச்சுடாதே மனுஷ சரீரத்தை சந்தனக்கட்டைய எப்படி விறகெடுப்பில் போட்டு எரிக்கப்படாதோ அப்படி இந்த மனித சரீரத்தை புலநின்பத்தில் போட்டு கெடுத்துடாதே அப்படிங்கிறது உபதேசம் மந்திரத்தை பாருங்க து ஆத்மானவன் தன்னை அறியாமல் அணுவித்யன்னு அறிந்து அர்த்தம் அனனுவித்யன்னு அறியாமல் தன்னை ஹயத்தில் இருக்கும் ஆகாசமாக அறியாமல் அப்படின்னு அர்த்தம் நான் என்பது ஹிருதயத்திலே இருக்கிற ஆகாச தத்துவம் ஆகாசம் ஆகாசமாக இருக்கிறேன் தஹராஷ ரூபோகம் என்ன அர்த்தம் அஸ்மின் மனுஷன்மனி இந்த மனித உடலில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே தன்னை அறியாமல் விரஜந்தி விரஜந்தின்னு சொன்ன கிளம்பி போறான் இந்த உலகத்தில் என்ன பண்ணான் நான் புறந்தான் வளர்ந்தான் ஏதோ வியாபாரம் பண்ணால் வயலை பார்த்தால் பணம் சம்பாதித்தான் குடும்பம் நடத்தினான் அங்கேயும் இங்கேயும் ஊரை சுற்றினா அப்புறம் வந்து எல்லா நோயும் வாங்கிண்டான் ஆஸ்பத்திரிக்கு போனான் செத்து போனான் அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறார் விரஜந்தி விரஜந்தின்னா இந்த உடம்பை விட்டு கிளம்புறதுன்னு அர்த்தம் ஏதாகிஷ்ட சத்தியான் காமான் தேசாம் சர்வஷு லோகேஷு அகாமச்சாரோ பவதி இப்ப சொன்னோமே வாழ் நீ விரும்புறதெல்லாம் அவன் அடைய முடியாதுங்கிற அவன் ஆசைப்பட்டானோ அதெல்லாம் அவன் அடைய முடியாது விரும்பியதை அடைய முடியாது அகாமச்சாரகா பவதி இது நான் பிறகு விளக்கிறேன் இன்னும் அகாமச்சாரகா பவத்தின்னா என்ன அர்த்தம்னா அவன் நெனைச்சதெல்லாம் அடைய முடியாது இதை இத வழிபட்டா விரும்பியதை அடையலாம் இந்த உபாசனை செய்தால் விரும்பியதை அடையலாம் இந்த உபாசனை செய்யவில்லை என்றால் விரும்பியதை அடைய முடியாது இது ஒரு பலனா சொல்றது உபநிஷத்து கொஞ்சம் மாத்தி எடுத்து அதாவது நீ பொருள் புலனின்பொருள்களுக்கு அடிமையாகி விடுவாயின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்த்துட்டே வரணும் முன்னுக்கு பின் முரணா பேசுற மாதிரி தெரியும் தெரியறது நீ அஸ்வதந்திர நாயிடுவே அனித்தியம் இதெல்லாம் ரெண்டு சொல்லியிருக்கு அடிமையாகாதே அடி அடிமையாகி விடுவாய் நிலையற்ற பொருளை சார்ந்திருப்பாய்ன்னு சொன்னார் ஆனால் இப்போ என்ன சொல்லுகிறது என்ன இருந்தாலும் சுவாமிஜி எனக்கெல்லாம் அனுபவிக்கணும்னு ஆசை போக மாட்டேங்குது அப்படின்னா நீ இதை பண்ணிவிட்டு அனுபவியே எப்படி பாருங்க இப்படிதான் வழிக்கு இழுக்கிறது இதுக்கு வழிக்கு இழுக்கிறது இதெல்லாம் பண்ணு உனக்கு வேணுங்கிறதெல்லாம் கிடைக்கும் என்ன பண்ணணும் ஹிருதாக்காசத்தில் இருக்கிற அந்த ஆத்மா பிரம்மனை எவ்வளவு கருணை பாருங்க நீ உபதே அவனுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து வைராக்கியம் வந்துடும் இருந்தாலும் அவனுக்கு என்ன சொல்கிறது உனக்கு வாழ்க்கையில் வேண்டியதெல்லாம் கிடைக்க வேண்டுமா ஆமாம்னா அப்படியானால் உள்ளத்தினுள் அந்த ஹிருதா நீ இருக்கிறாய் என்றும் அது இறைவன் என்றும் தியானம் செய்வாயாக உனக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கும் ஏனென்றால் எல்லாம் அதில் தான் இருக்கிறது உனக்கு என்னவெல்லாம் வேண்டுமோ அதிலிருந்து நீ பெறலாம் ஆனால் இதை பண்ணலைன்னா உனக்கு கிடைக்காது இதை செய்யலைன்னா உனக்கு விஷ்ணு சாஸ்திரம் பாராயணம் பண்ணா என்ன கிடைக்கும் காபி கிடைக்கும் அப்பெல்லாம் புரியலோ சரி விஸ்வம் விஷ்ணுக்காரோத் பிரபு பிரத்பாவோ பூதாத்மா பூதபாவன பூதாத்மா பரமாத்மா முக்தான் காஃபி ரெடியா இருந்தான் யோகோ யோக விதான் அவங்க நம்ம வேல கருணை வச்சு சொல்றாங்க நமக்கு தெரிஞ்சாதானு தெரியவே தெரியாது நமக்கு அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இல்லை அவங்களுக்கு மெச்சூரிட்டி இருக்குன்னா அவங்க வாங்கியிருக்காங்க அடி அவங்க அப்பா அம்மா அப்படி பழக்கியிருக்காங்க அதனால அவங்க நம்மளை அப்படி பழக்கிறாங்க ஆகையினால என்ன பண்ணுறது கொடுக்கப்படாது அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க அந்த இறக்கமே காட்ட மாட்டாங்க ஏன்னா நம்மளை திருத்தலும் பக்குவப்படுத்தலுங்கிறதுக்காக வேண்டி ரொம்ப நேரம் என்ன எப்படி இருந்தாலும் சொல்லிட போகிறோம் சொல்லிவிட்ட பிறகு இது சொன்னா நல்லது பா அப்படின்லாம் சொல்லுவாங்க என்ன நல்லதோ புரியாது ரொம்ப நல்லதுலாம் சொல்லுவாங்க இப்ப நம்மளும் அவனுக்கு சொல்றோம் அவனு இப்படி மேலே பாக்குறான் பாடசால பையன்கிட்ட சொன்னா ஏ ஒழுங்கா நமஸ்காரம் பண்ணிவிடும்டா ஏமாத்தாதீங்கடா அப்படின்னா நல்ல பண்ணலாம் உங்களுக்கு இன்னும் நிறைய கிடைக்கும் அப்படின்னா சரி பண்றேங்கிறான் என்னெல்லாம் காக்கா பிடிச்சு வச்சிருக்கேங்கிறீங்க அந்த பையனை அவங்கள்டெல்லாம் நிறைய சொல்லி வச்சிருக்கேன் ஏ நான் உனக்கு அது பண்ண இது பண்ண அப்போ தான் அவன் அந்த ஆசையோடு படிப்பான் அப்போ பண்ணலைன்னா ஒன்றும் கிடைக்காது பண்ணினா உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் இதை பண்ணினியானா உனக்கு என்ன நினைக்கிறையோ அத்தனை நினைச்ச மாத்திரத்தில் கிடைக்கும்னு உபநிஷத் சொல்லுகிறது நாளை தொடர்ந்து சிந்திப்பதற்கு குருவர்களும் திருவருளும் துணை புரிய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து உங்களை எல்லாம் மனமாற வாழ்த்தி இன்றைய வகுப்பை இந்தளவிலே நிறைவு செய்கிறேன் ஹரிஓம் ஓ மாப்பயன் து மமா அங்காணி வாக்ஷ்மோலமிந்திரியம் உபனிஷம் மாஹம் நிராறியம் மாமாத் அணம் மே அமேயுமாயி சூ ஹரி ஓம் ஆதிகருநீ